ओम यस्य जननी सर्वंग जनक शंकरो देवस्थ वंदे कुंजराननम नित्यं देवी स्तूयते सामे विबुर्वेदपारगैसत जिह्वाग्रे ब्रह्म सरस्वती श्रीदक्षिणासुदेशिकेन्द्र दैपा सूत्रकृत मुनीन्द्र ீங்காஷ்யம் மேஷி கம்ச்சா நி விய்த்வெவூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியம் அஸ்மூரு சந்தமாஸ்மி மாதே பந்துச்ச சாா ஃமேவ மேவியமே மேவ மம நமோ விதையயோ வம்சி மஹ நமோ சரோபரப்பிரோம ஸ்ரீஹரி பரமானம் உபதேஷ்டாரமீஸ்வரம் வியப்பம் காரணம் தம் நமியம் ஒன்பதாவது புருஷாச்சம் மூன்மாத் தேஷி சாத்மாஷம் தேகாத்தீதம் சதாக்காரம் சுதர்தரிசம் பவா திருஷை ஆச்சாரியர் ஆத்ம அநாத்ம விவேகத்தை உபதேசிப்பதை வரிசையாக படித்து கொண்டு வருகிறோம் கடைசியாக நாம் பார்த்த ஸ்லோகம் முப்பத்தி ஓராவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே ஒரு விஷயத்தை சொல்லுகிறது அதாவது நம்ம உணர்வையும் உடலையும் உள்ளத்தையும் பிணைச்சி வச்சுருக்கோம் இப்போ வந்து பிணைத்து வச்சுருக்கோம்னா இப்போ கையில் வெளிச்சம் இருக்குது வெளிச்சத்தையும் கையும் பிரிக்க முடியாத மாதிரி நமக்கு தோன்றுகிறது ஆனால் அறிவால் பிரிக்க முடியுமா முடியாதா பிரிக்க முடியும் அனுபவத்தில் பார்த்தா வெளிச்சமும் இருக்குது கையும் இருக்குது ஆனால் கைக்கு அப்பால் வெளிச்சம் இருக்கா வெளிச்சத்துக்கு அப்பால் கை இருக்கா கைக்கு வேறாக கையை வியாபித்து வெளிச்சம் இருக்கிற மாதிரி உணர்வு உடம்பெல்லாம் உள்ளத்தையெல்லாம் வியாபித்து உணர்வு உடலுக்கும் உள்ளத்துக்கும் வேறாக இருக்கிறது இதை பிரிக்கிறது தான் அறிவால் பிரித்து ஒரு அனுபவத்தை ஒரு அனுபவத்தை ஒதுக்கி தள்ளணும் ஒரு அனுபவத்தை உண்மைன்னு ஏற்றுக்கொள்ளணும் ஆக உணர்வுங்கிறதும் நமக்கு அனுபவமாக இருக்குது சந்தேகம் இருக்கோ உணர்வாக இருக்கிறேங்கிறதும் அனுபவமாக இருக்குது உள்ளமும் அனுபவமாக இருக்குது உடலும் அனுபவமாக இருக்குது ஆனால் ஒரு அனுபவம் பொய்யான அனுபவம் ஒரு அனுபவம் மட்டுமே மெய்யான அனுபவம் நான் உணர்வு என்கிற அனுபவம் மட்டுமே உண்மையான அனுபவம் இது எனது மாறுகிற அனுபவம் அனித்தியமான அனுபவம் அதோடு நம்மளை சேர்த்துக்கொண்டு அதனுடைய உயர்வு தாழ்வுகளை நம்மள்தான் கற்பனை கற்பனை பண்ணிக்கக்கூடாது இதுதான் பாடம் இதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னு கேட்டால் நமக்கு நமக்கு அவ்வளவு தூரம் சரீர அந்தக்கரண அபிமானமும் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது அவ்வளோ உறுதியாக இருக்கிறதுனால திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு சொன்னதுனால ஒரு அனுபவம் இல்லாமல் போயிடாது ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டு அனுபவம் இருக்கும் அறிவால் மாத்திரம்தான் இதை பொய்யு நிச்சயம் பண்ணணுமே தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாது இப்படி பண்ண பண்ண பழக பழக மனசில் ஆழமாக இந்த எண்ணம் போக போக அதனால நமக்கு ஒரு விவகாரத்துல எல்லாம் நம்ம சின்ன எத்தனையோ அனுபவங்களையெல்லாம் இப்போ ஒதுக்கி தள்ளுற மாதிரி கண்டுக்கிறது இல்லைங்கிறவன் பாருங்க கண்டுக்கிறதே இல்லை இல்லை சில பேர்லாம் வந்து சொல்லணும் இதெல்லாம் வந்து இத்தனை காரியம் இத்தனை தப்பு தண்டாக நடக்கிறது இது கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி உலகத்தில் இப்படின்னா நடக்கிறது இல்லையா அதை கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் விவகாரத்துலாம் சொல்கிறோம் நான் வீட்டிலையே வீட்டில் கூட சொல்கிறேன் ஹஸ்பண்டுக்கிட்டே நான் இவ்வளோலாம் சொல்கிறேன் நீங்கள் ஒன்றும் கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறீங்களே கவனிக்க மாட்டேங்கிறீங்களே சொல்கிறது உண்டா இல்லையா ஹஸ்பண்டும் சில சமயம் சொல்லலாம் ஒய்ஃபை பார்த்து நான் இவ்வளோ சொல்கிறேன் நீ இதை கண்டுக்கிறதே இல்லை கேட்டு பொருட்படுத்துறதே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி நம்ம பொருட்படுத்தாததும் இருக்கா இல்லையா சில கேரே பண்ணுறது டோன்ட் கேர் அது மாதிரி நம்ம உடம்பு மனசு புத்தியோடையே நமக்கு இருக்கிற அபிமானத்தை டோன்ட் கேர் ஆனால் ஜாக்கிரதை அதை வந்து அதை வேண்டியதோ தர்மமோ அதெல்லாம் ஒழுங்காக பண்ண வேண்டியது தான் அதே சமயம் அதை அது நமக்கு துக்கம் தர்றதாகவோ சம்சாரத்தை உண்டு பண்ணுறதாகவோ இருக்கக்கூடாது நான் நிம்மதியாக இருக்கணும்னா இந்த நான் உடம்பு மனசில் வச்சுருக்கிற அபிமானத்தை விடணும் அதுக்கு தான் இது இது பண்ணுறது அனாத்மா அபிமான தியாகம் பண்ணணும் ஆத்மாபிமானத்தை ஸ்வரூப ஆத்மாபிமானத்தை வச்சுக்கணும் மனசில் ஒரு அனுபவத்தை கண்டுக்கிறது இல்லை இன்னொரு அனுபவத்தை கவனிக்கிறது நம்ம என்ன பண்ணுறோம் தப்பு பண்ணுறோம் முக்தன முக்தனாக இருக்கிற ஆனந்தமாக இருக்கிற சச்சிதானந்த அனுபவத்தை கண்டுக்கிறது இல்லை அக்ஞான் என்ன பண்ணுறான் சச்சிதானந்த அனுபவம் இருக்க தொடர்ந்து தூய இருப்பு தூய உணர்வு தூய இன்பங்கிறேன் அதை கவனிக்கிறது இல்லை அதை கண்டுக்கிறதில்ல வாத்தியார் விழ விழுந்து விழுந்து பாடம் சொல்கிறார் அபரோக்ஷானுபூதி கீதை இதெல்லாம் பிள்ளைங்க படிக்கிறோம் அதை கண்டுக்கிறது இல்லை அது கிளாஸில் சரியாக இருக்கும் அதெல்லாம் போய் படிச்சுட்டு வந்துடுவோம் அவ்வளோதான் அதை கண்டுக்கிறது இல்லை எப்போ பார்த்தாலும் வந்து இதே புகார் சொல்லிகிட்டே இருக்கிறது இந்த உடம்பு சம்பந்தப்பட்ட அனாத்மான்னா என்ன இன்னொரு இன்னொருத்தரை பார்க்குற போது என்ன இருக்குது அந்த அனாத்மாவிலையும் குணதோஷம் இருக்கா இல்லையா இன்னொருத்தர் ஆப்ஜெக்டை பார்க்குறீங்கன்னா நம்ம எல்லோருடையும் விவகாரம் பண்ணுறோம் விவகாரம் பண்ணுற போது எல்லா சரீரங்கள்லேயும் மனசுலேயும் குணதோஷங்கள் இருக்குது நம்ம சரீரத்துலேயும் குணதோஷங்கள் இருக்குது அப்படி இருக்கிற போது இந்த குணதோஷங்களையே கவனிச்சுருந்தா நமக்கு எங்கே சாந்தி வரும் குணதோஷங்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்தா நமக்கு எங்கே சாந்தி இருக்க முடியும் இல்லை இல்லை என்ன இருந்தாலும் விவகாரம்னு ஒன்று இருக்கு இல்லையா அப்படின்னா பழையபடியும் அதை பிடிச்சிக்கிறோம்னு ஆகிடும் அது ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு பார்த்திங்களா இதெல்லாம் அனாத்மா தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஏன்னா அது வந்து நம்ம பேசுகிறதுக்கு அது இடைஞ்சலாக இருக்குது உடனே நம்ம வந்து ஆத்மாவை விட்டு அனாத்மாவை தான் பேசும் அனாத்மாவை கண்டு என்ன பண்ணுறது அப்படி இருந்தால் மைக்குன்றிருந்தால் திடீர்னு தகராறு பண்ணும் அது எதோ அதுவும் அதுவும் ஏதோ இது க கருவியால் உண்டானது தானே அதில் எது தேஞ்சதோ எது எப்படி இருக்கோ நமக்கு எப்படி தெரியும் அதுதான் வெளிநாட்டுக்கு நமக்கு வித்தியாசம் இது வந்து இத்தனை வருஷம் எத்தனை நாளைக்கு இதை வச்சுக்கலான்னு கேட்பான் இது வந்து இது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னிச்சோம் ஒன்றே முக்கால் வருஷத்துல இதை எடுத்துருவோம் வெளிநாட்டுலாம் எடுத்துட்டு புதுசாக வேறு வச்சுருவோம் நம்ம என்னென்னா ரிப்பேர் ஆனத்துக்கு அப்புறம்தான் அதை பற்றியே நாம் இந்த பிளேன் எல்லாம் இருக்கேன் இந்த பிளேன்ல என்ன ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக மாற்றிடணும் இல்லாட்டி அவ்வளோதான் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் அந்த பார்ட்டெல்லாம் வந்து ஒரு லைட்டெல்லாம் இருக்கும் நல்லாவே இருக்கும் எரியும் அது முடிஞ்சது அதுக்கு வந்து நம்ம கணக்கு படி அதை டேட்டு ஓவர் அதனால் அதை எடுப்போம் நல்லா எரியுது அப்படின்னு சொன்னேன் எரிஞ்சாலும் திடீர்னு என்றைக்கியா ஒரு நாள் தகராறு இருக்கணும் எடுத்துடும் முடிஞ்சு போச்சு அப்படிலாம் தான் ஃப்ளைட்டெல்லாம் வச்சுக்க முடியும் இல்லாட்டியும் இல்லை இது இது அது ஆனப்புறம் பார்த்துக்கலாம் நான் மேலே போது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது இதுதான் ரொம்ப முக்கியமானது ரிப்பேர் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது ஆக இப்போ படிக்கிற எல்லா ஸ்லோகங்களுமே எதுக்கு என்ன படிச்சுருக்கோன்னா பிரித்து பிரித்து எடுத்துகிட்டே இருக்கும் எப்படி அறிவால் நம்மளையே நம்ம பிரிக்கிறோம் இந்த நான்கிறது ரெண்டு நான் உடல் நான் உள்ளம் வச்சுக்கோங்களேன் உடல் உள்ளம் சேர்ந்த நான் உடலும் உள்ளமும் சேர்ந்த நான் உணர்வு நான் இப்போ நம்ம என்ன பண்ணின்னு இருக்கோம்னா உடலும் உள்ளமும் சேர்ந்த நான் அறியப்படுகிற நான் அந்த நான் வந்து போகிற நான் ஆகையினால அந்த நானை நான் மதிக்க மாட்டேன் அதை நான் மதிச்சேன்னு சொன்னால் நான் சம்சாரி இந்த உணர்வு நான்கிறத நான் மதிச்சு அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தேன்னு சொன்ன அசம்சாரி ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா அதாவது சில பேருக்கு உடம்பு மனசும் வேணும் அதில் அதாவது இது உணர்வில் ஒன்றும் மாற்றமே இல்லையா சுவாரஸ்யம் இல்லை உணர்வு மாறாது நிர்வீகாரம் நிராகாரம் சுதாகாரம் அப்படின்னு சொன்னால் என்ன சுவாமி ஒரே டல்லாக இருக்குது அப்படின்னு நமக்கு என்ன வேண்டி இருக்குது வாழ்க்கையில் ஒரு இட்லி ஒரு தோசை ஒரு சேவை எல்லாம் வெரைட்டி நிறைய வேண்டியிருக்கிற மாதிரி வாழ்க்கையில் எல்லாம் இன் அது எல்லாம் வேண்டியிருக்கு ஒரு சினிமானு எடுத்தால் ட்ராஜடி காமெடி நிறைய விஷயங்கள்லாம் தேவைப்படுறது முழுக்க படம் முழுக்க ஒரே எல்லாம் கோயில் கோயிலாக காமிச்சு சாமியாக கும்பிடுறதா காமிச்சினே வந்தான்னு வச்சுக்கோனே யார் பார்ப்பா படம் முழுக்க என்னதுண்ணா கோயில் கோயிலாக காட்டுறான் ஒரு ஒரு கோயிலையும் சும்மா இது பண்ணுறது அதுலேயும் சேஞ்சு வேணும் அம்பாள் கோயிலை காமிச்சா சிவன் கோயிலில் காட்டணும் விஷ்ணு கோயிலை காட்டணும் நமக்கு ஒரே மாதிரி காமிச்சுட்டே இருந்தால் இது என்னது ஒரே சாமியை காட்டிகிட்டு இருக்கும் ஒரே மாதிரி துணி எல்லா சாமிக்கும் ஒரே மாதிரி வடிவம் இந்த புத்தர் கோயில்லாம் அப்படி தான் இருக்கும் ஐம்பத்தஞ்சு புத்தர் வரிசையாக வச்சுருப்பாங்க புத்தருக்குலாம் ஒரே மாதிரி ஆனால் அப்படியே அதுலேயும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று கோல்டு புத்தர் ஒன்று வந்து தங்கத்தில் ஒன்று பித்தளையில் புத்தர் ஒன்று வெங்கலத்தில் புத்தர் அதுதான் மாற்றணும் ஏதோ ஒன்று மாற்றின நமக்கு மாற்றமும் தேவைப்படுறது பிரச்சனையும் வரப்படாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணதில் பிரச்சனையும் இருக்கிறது சகஜம்னு எழுத்துன்னுட்டால் பரவாயில்லை ஆனால் நம்மளால் முடியல துக்கம் வர்றபோது மாத்திரம் தாங்கிக்க முடியறதில்ல ச நல்லா இருக்கிறபோது துக்கம் வந்தால் தாங்கிப்போன்னு சொல்லுவோம் துக்கம் வரும்போது தானே தெரியும் ஆகையினால் இந்த உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அவ்வளோதான் செருப்பு காலில் போட்டுக்கணும் எங்கே விடணுமோ அங்கே விட்டுடணும் வீட்டில் வந்து விளக்க மாதிரி குப்பைத்தொட்டி எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும் அது மாதிரி இந்த ஆத்ம உடம்பு மனதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அவ்வளோ முக்கியத்துவம் தான் கொடுக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம உடம்பு மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இன்னொருத்தருடைய உடம்பு மனதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் ஆனால் இன்னொருத்தருடைய உடம்பு மனசுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற போது என்ன அவங்க சொல்கிற வார்த்தைகள்லாம் நம்மளை ஒன்று சந்தோஷப்படுத்துறது இல்லாட்டி துக்கப்படுத்துறது ஏன்னா எல்லா சப்தங்கள் தான் வேர்ட் சொற்கள் தான் இந்த சொற்களால மனுஷன் படுறப்பாடு ஒரு சொல்லு சொல்லிட்டாங்கன்னா தீயினார் சுட்டவுன் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு ஆக என்னால எவ்வளவு நல்ல சொல்லி இருந்தாலும் சரியில்லை எதுங்கேயா ஒரு இடத்துல தெரியாமல் ஒன்று கவனக்குறைவா ஒரு தவறாக ஒன்று சொல்லிட்டோம்னா அதுதான் மனசுல போய் பதியும் வெள்ள வேஷ்டி நல்லா இருந்ததுன்னா ஒரு இடத்துல புள்ளி இருந்தால் போகணும் அதைத்தான் ஃபோக்கஸ் பண்ணும் இவ்வளவு வெள்ளை இருக்கேன்னா பார்ப்போம் அந்த கருப்பை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணுவோம் நம்ம புத்தி அப்படிப்பட்டது இதை உக்காந்து இப்படி யோசிக்கணும் இப்படி உக்காந்து கிளாஸில் யோசித்து நேரத்தை கொடுத்து குவாலிட்டி டைம் கொடுத்து யோசித்து வச்சோம்னா அந்தந்த சூழ்நிலை வரும்போது வகுப்பில் படித்தது ஞாபகத்துக்கு வந்து அங்க வந்து உங்களுக்கு அந்த அந்த நிகழ்ச்சியை நீங்கள் எப்படி பொருட்படுத்துறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்கள் வாழ்க்கையினுடைய இன்பம் அமையும் சந்தோஷம் அமையும் இதுதான் இங்கே பாடம் அந்த இருபத்தி ஓரா ஸ்லோகத்தை இருபத்தி ஓரா ஸ்லோகத்தில் ஒரு பாடபேதம் இருக்குது அது நேற்றுக்கு நான் சொல்லலை ஸ்வதேகம் சோபனம் தியக்துவா புருஷாக்கிய சம்மதம் அப்படின்னு ஒரு பிரதிவாதி சொல்கிற மாதிரியே இருக்குது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் அதை எடுத்துக்கல நம்ம புஸ்தகத்தில் இருக்கிறது தான் இது அதாவது ஸ்வதேகேன்னு இருக்குது இல்லையா ஸ்வதேகம் சந்தம் புருஷா சந்தங்கிறத தியக்துவான்னு போட்டிருக்காங்க இன்னொரு பாட்டத்தில் ஸ்வதேகம் சோபனம் தியக்துவா புருஷாட்ச சம்மதம் கிம் மூர்க்க சூன்யமாத்மானம் தேகாதித்தம் கரோஷி போகோ நம்ம அந்த பாடம் எடுத்துக்கல அப்படி பார்த்தா இது வந்து சூன்யவாதி பேசுறது சூன்யவாதி என்ன பேசுகிறார் சூன்யவாதி பேசுறது இல்லை தேகாத்மவாதி என்ன சொல்கிறார் இந்த உடம்பு தான் எல்லாரும் நான் நான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதை விட்டுட்டு உடம்புக்கு வேற ஒரு சூன்யத்தை போயிலோ ஆத்மான்னு நீ சொல்லிட்டு இருக்கேன் ஒன்றும் இல்லாததை போய் ஆத்மான்னு சொல்லிகிட்டு இதுதான் ஆத்மானு சொல்லி எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கான் உலகமே இதுதான் நான் நான் எல்லாரும் விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி நான் நான் எல்லோரும் விவகாரம் பண்ணி கொண்டிருக்கிறத சம்மதம்னா என்ன அர்த்தம் எல்லோருக்கும் இது சம்மதம் அப்படி இருக்கிற போய் விட்டுட்டு நீ என்ன முட்டாள்தனமான யாரை பார்த்து கேட்குறான் நம்மளை பார்த்து கேட்குறான் தேகாத்மவாதி பிரம்மாத்மாதா பிரம்மாத்மவாதியை பார்த்து சைத்தன்யாத்மவாதியை பார்த்து கேட்குறான் என்ன ஊரே சொல்லுதோ இதுதான் நான் நான்கிறது உடம்பு தான்னு அப்படி இருக்கிறபோது இதை விட்டுட்டு அது மாத்திரம் இல்லை இது நல்லா வேற இருக்குது அவனுக்கு நல்லா இருக்கும் என்னவோ அதை சொல்கிறான் என்ன இது நல்லா வேற இருக்குது இந்த உடம்பு தான் ஆத்மாங்கிறது ஊரே சொல்கிறது அப்படி இருக்கிற போது நீ உடம்புக்கு வேற நான்கிற தத்துவம் ஆத்ம தத்துவம் இருக்குதுன்னு சொல்கிறியே அது ஒன்றும் புரியலையே அது சூன்யம் தானேன்னா அவர் பதில் சொல்கிறார் உனக்கு உன்ன மாதிரி இருக்கிறவனுக்கு அப்படி தான் புரியாது உண்மை மாதிரி பவாதிருஷைகி பவாதிரிஷைஹி சுதூர்தர்ஷம் தேகத்துக்கு இருக்கிற சத்வரூபமான ஆத்மாவை உன்ன இருக்கிறவனுக்கு தெரியாது சாஸ்திரம் ஆச்சாரியனுடைய துணை இருக்கிறவனுக்கு தெரியும்ப்பா நீ எங்கே சாஸ்திரம் படிக்கிற நீ சாஸ்திரமும் ஆச்சாரியனுடைய ஒரு ஒரு போய் வேதாந்த சாஸ்திரம் படித்தா தானே தெரியும் குரு கிட்டே போய் நீ வேதாந்த சாஸ்திரம் படிக்காதனால உனக்கு தெரியல படிச்சு பாரு உனக்கும் புரியும் அப்படிங்கிற அர்த்தத்தோட முப்பதாம் ஸ்லோகத்தை சொல்லணும் புரியுதா அந்த மாற்றம் என்னென்னா ஸ்வதேகம் சோபனம் தியக்துவா புருஷாக்கஞ்ச சம்மதம் கிம் மூர்க்க சூன்யமாத்மானம் தேகாதித்தம் கரோஷி போஹோ அப்படி கேட்குறவன் வந்து தேகாத்மவாதி யார் இருபத்தி ஒம்பதாம் அதுக்கு பதில் சொல்கிறது நம்ம இது சித்தாந்தி பதில் சொல்கிறது உனக்கு தான்ப்பா புரியல நீ ஏன்னா குருக்கிட்ட போல வேதாந்தம் படிக்கலை அதனால உனக்கு தெரியலை நீ வந்து குருவையும் சாஸ்திரத்தையும் ஏற்றுக்காதனால உடம்பையே நீனு சொல்லி நீ சம்சாரியாக அவஸ்தப்படுற அப்படின்னு சொல்லி இது சித்தாந்தி பதில் சொல்கிற மாதிரி அதுக்கப்புறம் மேலும் திரும்ப திரும்ப இதே கருத்து மனசில் பதிகிறதுக்காக சொல்லப்படுகிறது நேற்று கடைசியாக பார்த்த முப்பத்தி ஓராது ஸ்லோகம் அகம் சப்தேன விக்கியதா ஏக ஏவ ஸ்தித்பராதுக்கு இதுக்கு அர்த்தம் சொல்லிட்டேன் இருந்தாலும் திரும்ப ரிப்பீட் பண்றேன் நான்கிற சொல்லுக்கு பொருளானது பிரசித்தமானது ஒன்று மட்டுமே அது மேலானதாக இருக்கிறது அது மேலானதாக இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் வெளிச்சம் வரையறுக்கப்படவில்லை கை வரையறுக்கப்பட்டிருக்கிறது லொக்கேட்டட் நாங்கள் வெளிச்சம் லொக்கேட்டட் இல்லை வெளிச்சம் வியாபகமாக இருக்குது அது மாதிரி நான்கிற உணர்வு வியாபகமாக இருக்குது இது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இல்லை நம்ம எல்லாருக்கும் நான்கிற உணர்வு பொதுவானது அது ஒன்றுதான் ஆஹ் உன்னோட நான் என்னோட நான் வேறே நீ நீ வேறு நான் வேறேங்கிறது கிடையாது நீயும் உன்னை பற்றி நீ சொல்லிக்கிறபோது நான் சொல்கிற நானும் என்னை பற்றி சொல்லிக்கிற போது நான் சொல்லிக்கிறேன் இந்த நான்கிறது மாத்திரம் நம்ம எல்லோருக்கும் ஒன்றா இருக்குது அதுக்கப்புறம் எந்த ஒரு சொல்ல சேர்த்தாலும் அது வேறாக இருக்கு ஆக அது பரஹா ஸ்தூலஸ்தூ ஸ்தூலஸ்தூனா ஸ்தூல தேகஸ்தூ அநேகதாம் பிராப்தஹா சூக்ம தேகம் இன்க்ளூட் அதையும் சேர்த்துக்கணும் தேகங்கள் பலவாறாக இருக்கின்றன அநேகதாம் பிராப்தஹா ஆகவே நாம் எப்படி தேகமாக இருக்க முடியும் உணர்வு ஒன்றே உடல்கள் உள்ளங்கள் பல நான் உடலல்ல அல்ல எல்லோரிடத்திலும் இருக்கிற உணர்வு ஒன்றே புல்லிடத்தில் இருக்கும் உணர்வும் புழுவிடத்தில் இருக்கும் உணர்வும் மனிதனிடத்தில் இருக்கும் உணர்வும் எல்லோ மனிதர்கள் பல்வேறாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஆதாரமான உணர்வு ஒன்றே இந்த நான்கிற போது அது உடம்போடு சேர்ந்திருக்கிற மாதிரி ஒரு மாயக்காட்சி அதனால கதம் சியாத் கதம் தேககா எப்படி உடலாக இருக்க முடியும் எப்படி நான் உடலு மனிதன் உடலாக இருக்க முடியும் மனிதன்னா மனித உடலைத்தான் குறிக்கும் இந்த இடத்துல ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும் கதம் ஆத்மா தேக அப்படி போடணும் கதம் சச்சிதானந்த ஆத்மா தேன்ஸ் ஈக்வல் புருஷ்வல் புமான் ஈஸ்வல் புருஷ புருஷ்வல் டுமா ஆத்மால் டுங்க புரிஞ்சிக்க உணர்வு சிதானந்த ஆத்மா இந்த தேகக்கியத் இந்த புமான்ங்கிறதுக்கு நேற்றுக்கு மனிதன் சொல்லிவிட்டேன்னு நினைக்கிறேன் புமான்ங்கிற சப்தம் வந்து ஆத்மாவை குறிக்கிறது கதம் ஆத்மா தேக கஹா சாத் தேகக்கஹான்னு போட்டதுனால தேகஹா சாத்துன்னு சொல்லலாம் இன்னொன்று அந்த இந்த கம் கஹான்னு ரெண்டு அர்த்தம் இருக்குது அதை வந்து அந்த அர்த்தத்தே கொடுக்குறதா இருக்கும் தேகக்கஹாங்கிறது தேகஹா அப்புறம் குத்சிதார்த்தே கப்ரத்தேயா அப்படின்னு சொல்லி சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க அதாவது தாழ்ந்தன்னு அர்த்தம் சிறியன்னு அர்த்தம் மட்டமானன்னு அர்த்தம் எப்படி தேகமாக இருக்க முடியும் நான் பூர்ணமானவன் ஆனந்தமானவன் இந்த அபூர்ணமான குறைகள் உள்ள பொருளாக நான் எப்படி இருக்க முடியும் ஆஹா கதம் தேக காசாத் என்ன அர்த்தம் வியாக்கியானக்காரர் சில புஸ்தகங்கள் எழுதுகிறாங்க வெறுப்புக்குரியதாகிய இந்த உடலாக நான் எப்படி இருக்க முடியும் பிரச்சனைக்குரிய உடலாக நான் எப்படி இருக்க முடியும் ஆனந்தமான நான் துக்கமான உடலாக எப்படி இருக்க முடியும் இருப்பான நான் இருப்பற்ற உடலாக எப்படி இருக்க முடியும் உணர்வாகிய நான் உணர்வற்ற உடலாக எப்படி இருக்க முடியும் அப்படி அர்த்தம் நீங்கள் இந்த உதாரணத்தை தான் ஞாபகம் வச்சுக்கிட்டே படிக்கணும் வெளிச்சம் கை இந்த உதாரணம் சொல்லியிருக்கோம் க வெளிச்சம் கையிலிருந்து உற்பத்தி ஆகலை கையினுடைய ஒரு பகுதியும் அல்ல கையினுடைய குணமுமல்ல வெளிச்சம் கைக்கு வேறாக கொண்டு கையை வியாபித்து கையை விளங்கும்படி செய்து கொண்டிருக்கிறது கையை எடுத்துவிட்டாலும் வெளிச்சம் இருக்கும் வெளிச்சத்தை நாம் அறியப்படு பொருளாக அறிய வேண்டுமான் அறியப்படும் பொருள் போல ஒரு தோற்றத்துக்காக சொல்லும் அறிய வேண்டுமானால் கை தேவை இது உதாரணம் ஆனால் இங்கே வெளிச்சத்துக்கு ஈசிக்கொற்று என்ன உணர்வு நான் நான் இந்த உடலில் உடலின் ஒரு பகுதியும் நான் இந்த உடலிலிருந்து உற்பத்தியானவனும் அல்ல நான் இந்த உடலினுடைய குணமும் அல்ல நான் உடலுக்கு வேறாக கொண்டு உடலை வியாபித்து உடலை விளங்கச் செய்கிறேன் உடல் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் இருப்பேன் சந்தேகமே இல்லை தூக்கத்தில் இருக்கிறது தான் பிரமாணம் இந்த சரீரம் செத்தாலும் நான் இருப்பேன் எனக்கு அழிவு கிடையாது சரீரத்துக்கு தான் பிறப்பு சரீரத்துக்கு தான் இறப்பு சரீரத்துக்கு தான் முதுமை எனக்கு கிடையாதுங்கிறத திரும்ப திரும்ப சொல்கிறோம் இது உண்மை உண்மையை வந்து திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு பொய்ய உண்மைன்னு சர்வசாதாரணமாக நினச்சின்ட்டுருக்கோம் தேக கஃ்புமான் அடுத்த ஸ்லோகம் இதேதான் திரும்ப திரும்ப பல கோணங்களில் விளக்குகிறார் பாருங்க தேகோ திருஷ்ய மமாயமிதி நிர்ஷாத் கம் சேகுமான் அஹம் சிதோமித் கம்மா இருபத்தி மூணாவதுல சொன்ன கத்தன இன்னொரு கோணத்தில் சொல்றார் இருபத்தி மூணாவது ஸ்லோகத்தில் என்ன இருக்கு தேகோகமித்யே மூட திரு திருஷ்டன மமாயமித்யபித்வா திர்டேவ சர்வதா அந்த ஸ்லோகம் மாதிரிதான் அதிலிருந்து கருத்தே தான் இங்கேயும் இருக்கு அகம் திர்டிருதையா சித்தா திரஷ்டிருத்தையா ந என்னர்தம் நான் திரஷ்டாவாக இருக்கிறேன் அறிபவனாக இருக்கிறேன் உடல் தேகோ திருஷ்யதையா ஸ்திதா உடல் அறியப்படுவதாக அப்படியே லிட்ரலாக சொன்னோம்னா நான் காண்பவனாக இருக்கிறேன் காணப்படுவதாக உடலும் உடலும் உள்ளமும் இருக்கிறது என்னால் காணப்படுவதாக இருக்கிறது இந்த உணர்வுங்கிற விஷயமே விஞ்ஞானத்தில் எடுத்துக்கவே முடியல அவங்களால் இந்த உணர்வை எந்த சப்ஜெக்டில் போடுறது நியூரலஜியில் போடுறதா இல்லை வந்து சைக்காலஜியில் போடுறதா இந்த கான்ஷியஸ்னஸ்ஸுங்கிறத எந்த டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துக்கிறதுன்னா இன்னும் யோசி புரிஞ்சிக்க முடியல அவங்களால கான்சியஸ்னஸ்ஸுங்கிறோம் இல்லையா உணர்வுங்கிறது இந்த உணர்வுங்கிறது உடலில் அழிந்த பிறகும் இருக்கிறதுங்கிறது அவங்களால ஒத்துக்கவே முடியல ஆனால் நிறைய ப்ரூஃப் இருக்குது இந்த மறுவிறவி கதையெல்லாம் நிறைய இருக்குது அது ஒரு தனி கதை அந்த மறு கதை இல்ல கதைனால் கதை கிடையாது உண்மையிலேயே நடந்த நிகழ்ச்சிகள் நிறைய ஆதாரபூர்வமாக எழுதப்பட்டிருக்கு புஸ்தகங்கள்லாம் சில பேருடைய மறுபிறவியே அவங்கவுங்க சொன்னதை எழுதியிருக்காங்க நல்ல வேலை நமக்கு நல்ல மறுபிறவி ஞாபகம் இல்லை ஞாபகம் இருந்தால் என்ன பண்ணுறது சில பேருக்கு எண்பது பிறவி தெரியுதுங்கிறாங்க புத்தருக்கு ஐநூறு பிறவி தெரிஞ்சதாக கதைகள்லாம் சொல்லுகிறது ஆக இந்த மறுபிறவி விஷயம் இருக்கு நம்ம அதுக்கும் மேலே போகிறோம் அது எத்தனை உடம்பு எடுத்தாலும் சரி உணர்வு உடல் அல்ல எத்தனை உடம்பு எடுத்தாலும் உணர்வு உடலல்ல ஆஹ் உணர்வு மூன்று சரீரமும் அல்ல சூல சூக்ம காரண சரீரமும் அல்ல இந்த உணர்வுங்கிற விஷயம் பௌத்திக விஞ்ஞானம் எந்த எந்த டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துக்கிறதுன்னே தெரியாமல் முடிவு பண்ணாமல் இருக்காங்க இது அவங்களால நம்முடைய உபனிஷதங்களையும் சாஸ்திரங்களையும் அவங்களால மறுக்கவும் முடியல இதெல்லாம் சும்மா கதைன்னு சொல்ல முடியல அவங்களால் மற்றதெல்லாம் வேணாம் சொர்க்க நரகம் வேணால் சொல்லலாம் ஆனால் இந்த இந்த விஷயத்தில் கான்சியஸ்னஸ் உணர்வுங்கிற விஷயத்தில் அவங்களால வந்து இருக்கலாம் எங்கக்கிட்ட அதுக்கு இது கிடையாது அப்படின்னு அது நீ எதனாலையும் பண்ண முடியாதுன்னா அதுவாகவே நீ இருக்கிறாய் உன்னை நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவும் ஒரு பிரமாணம் கிடையாது பிரமாணம் எதுவும் தேவையும் இல்லை என்ன வந்து கண்ணால் பார்க்க முடியாது என்ன நான்கிறத கண்ணால் பார்க்க முடியுமா உணர்வாகிய நான்கிறத கண்ணால் பார்க்க முடியுமா காதால் கேட்க முடியுமா முகர முடியுமா நான் முகருகிறேன் நான் மூக்கின் வழியாக முகருகிறேன் என்னை மூக்கு முகர முடியுமா வேணா இப்படி மோந்து பாருன்னு இப்படி மோந்து பாருப்பா அப்படி இல்லையே இது உடம்பு உடம்பை முகர்றது பற்றி இல்லை இந்த நான்கிற தத்துவம் இருக்கு அதை முகர முடியுமா அதை சுவைக்க முடியுமா தொட்டு உணர முடியுமா நான் சுவைக்கிறேன் என்னை சுவைக்க முடியாது என்னை சுவைக்கப்படும் பொருளாக சுவைக்க முடியாது என்னை முகரப்படு பொருளாக முகர முடியாது என்னை காணப்படும் பொருளாக காண முடியாது என்னை தொட்டு உணர முடியாது சிம்பிளாக சொன்னால் நிறவயவகா எனக்கு உருப்புகள் இல்லை நான் நிறமல்ல நான் மனமல்ல நான் சுவை அல்ல நான் சுவை அல்ல நான் தொட்டு உணரப்படுபவன் அல்ல நான் நினைக்கப்படுபவனும் அல்ல நான் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா அச்சிந்தியகா நான் நினைக்கப்படுபவனும் அல்ல நான் நினைக்கிறேன் மனதின் துணை கொண்டு நான் நினைக்கிறேன் ஆனால் நான் நினைக்கப்படுபவனும் அல்ல ஆக எல்லா பிரமாணத்தையும் நான் யூஸ் பண்றேன் ஆனால் எனக்கு நான் இருக்கேங்கிறதுக்கு என்ன பிரமாணம் சுவை இருக்கிறதுங்கிறதுக்கு நாக்கு பிரமாணம் சுவை இருக்கிறதுங்கிறதுக்கு நாக்கு பிரமாணம்னா என்ன அறிவை தரும் கருவி நிறம் இருக்கிறதுங்கிறதுக்கு கண்ணு பிரமாணம் ஒலி இருக்கிறதுங்கிறதுக்கு காது பிரமாணம் நான் இருக்கிறேங்கிறதுக்கு என்ன பிரமாணம் நான் நான் இருக்கிறேங்கிறதுக்கு பிரமாணம் தேவையில்லை நான் தான் பிரமாணத்தையே யூஸ் பண்றேன் எல்லா பிரமாணத்தையும் உபயோகப்படுத்துறது நான் தான் கண்ணையும் காதையும் மூக்கையும் நாக்கையும் தோலையும் மனதையும் நான் பயன்படுத்துகிறேன் ஆனால் என்னை எதனாலும் தெரிந்து கொள்ள முடியாது தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அனா இது இது ஆனால் நம்ம நம்ம என்ன கற்பனை என்ன பண்ணுறோம் கண்ணை மூடிண்டு என்னவாக இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னா நினை எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு நினைக்கிறவன் தான் அதை திரும்ப திரும்ப அந்த நமக்கு மனசு என்ன தோன்றுறதுன்னா நமக்கு எல்லாத்தையும் நம்ம மனசில் ஒரு சம்ஸ்காரம் எல்லாத்தையும் ஆப்ஜெக்டிஃபை பண்ணி பார்த்து பார்த்து பார்த்து பழக்கமானதுனால என்னையும் நம்மையும் நம்ம அறியப்படும் பொருளாக அறிய முடியுமா அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்படுது இந்த எண்ணத்தை நாம் நீக்கணும் இந்த எண்ணத்தை அடியோட நீக்கணும் இதை பற்றி ஆதிசங்கரர் ரொம்ப அருமையான விசாரங்கள்லாம் பண்ணியிருக்கிறார் பகவத் பகவத்கீதையில் ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தி ஓராவது ஸ்லோகம் ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தி ஓராவது ஸ்லோகம் வேதாவினாசினம் நித்யம் எஜேனமஜமவிய ஒரு ஸ்லோகம் இருக்குது அப்புறம் அந்த இடத்துலயே அஞ்சாவது அத்தியாயம் அந்த பதிமூணாவது ஸ்லோகம் சர்வகர்மாணி மனசா சநாஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேஹி நைவக்குருவன் நக்காரயன்னு அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் அங்கேயே சொல்கிறார் இதுக்கெல்லாம் மேலே ரெண்டா பதி பதினெட்டாம் அத்தியாயத்தில் ஐம்பதாம் ஸ்லோகம் நிஷ்டாஜான யாபரா அப்படிங்கிற ஒரு போர்ஷன் நிஷ்டாஜான யாபரா அப்படின்னு ஒரு பதம் இருக்குது ஐம்பதோ ஐம்பத்தி ஒன்றோ ஸ்லோகம் ஞாபகம் இல்லை நிஷ்டா ஜான யா பரான்னு அதற்கு ஆதிசங்கரர் ஆத்மாவை பற்றி ரொம்ப அழகாக எளிமையாக ஆத்மாவை புரிஞ்சுக்கிறத விட வேற சுலபமானது ஒன்றுமே இல்லைங்கிறார் ஆனால் அவ்வளோ சுலபமாக இருந்தும் நம்ம மனசெல்லாம் எப்போ பார்த்தாலும் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக போய் போய் இந்த பாஹ்யமோ பகிர் பகிர்முகமாக போய் போய் புரிஞ்சிக்க முடியல அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா ஆனா அந்தர்முக சமாராத்யான அம்பாளை தியானம் பண்ணிவிடுவோம் லலிதா சாசன அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா அந்த ஸ்லோகத்தை சரியா புரிஞ்சுக்கணும் அந்த வாக்கியத்தை அந்த இது பகிர்முக நாம் சுதுர்லபா சமாராத்யா அந்த என்ன உள்நோக்கு உடையவர்களால் நன்கு வழிபடப்படுபவள் புறநோக்கு உடையவர்களால் அறியப்பட முடியாதவள் அவள் எப்படி இருக்கான்னா சைத்தன்ய சிதேக்க ரசரூபின்யே நமகா சித் சுரூபமாக சொல்றது சிதக்னி குண்ட சம்பூதா நம்ம என்ன பண்ணுறோம் உடனே வந்து அதாவது நம்ம நமக்கு எப்படின்னா நம்மளை ஆப்ஜெக்டிஃபை பண்ணி பார்க்குறதுலாம் நமக்கு ஒரு ஆனந்தம் நம்மளை கண்ணாடியில் பார்த்து பார்த்து தலையே மாதிரி எப்படியாவது பார்த்துக்கும் பார்க்க முடியுமான்னு கண்ண மூடி பார்க்கிறான் கண்ணத்தலத்தை பார்க்கிறான் தலைகிழா நின்று பார்க்கிறான் என்ன பண்ணினாலும் என்ன செய்தாலும் காண்பவனை காண ஒரு நாளும் முடியாது காண்பவன் இருப்பதால் தான் காட்சி அளிக்கின்றன காண்பவன் இருப்பதால் காணப்படுபவைகள் காட்சி அளிக்கின்றன காட்சி காட்சி இருப்பதால் காணப்படுபவனை தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாேருக்கும் என்னென்னா இறந்து போனப்புறம் இருப்போமா அப்படின்னு கேட்டால் இறந்து போன நல்லாவே இருப்பேன் இந்த உடம்பு தான் இறந்து போகிறது அதை தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு சொல்கிறதுக்கும் பொறுமை வேணும் கேட்குறதுக்கும் பொறுமை வேணும் இல்லையா இந்த மாதிரி கிளாஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கும் வேணும் கேட்குறதுக்கும் பொறுமை வேணும் அகம் திர்டுதையா சித்தகா நான் காண்பவனாக இருக்கிறேன் தேகா அதில் இன்னொன்று அகம் சித்தஹா நான் எவர் எவர் எவிடென்ட் பாங்க இங்கிலீஷில் எவர் எவிடன் எப்போ நான் செல்ஃப் எவிடென்ட் தானே தன்னை விளக்கி கொண்டிருக்கிறது தன்னை அறிய வேர் வேறொன்றும் தேவையில்லை மற்றவற்றை அறிவதற்கு கருவிகள் தேவை தன்னை அறிவதற்கு எதுவும் தேவையில்லை தானே அனைத்தையும் விளக்கிக் கொண்டிருப்பதால் தன்னை அறிய வேண்டிய அவசியமும் இல்லை அறியப்படு பொருளாக அறிய முடியாது அவ்வளவுதான் அறியப்படு பொருளாக அறிய முடியாது திரஷ்டுதயா சித்தா தேகா திருஷியத்தையா ஸ்திதா உடல் காணப்படுவதாக இருக்கிறது நான் காண்பவனாக இருக்கிறேன் காண்பவனாக எப்பொழுதும் விளங்கிக் கொண்டிருக்கிறேன் உடல் காணப்படுவதாக விளங்கி கொண்டிருக்கிறது காணப்படுவதாக இருக்கிறது அப்புறம் அடுத்த லைன் என்னது மம அயமிதி நிர்தேசாத் அடிக்கடி நம்ம என்ன சொல்கிறோம் என்னுடைய உடம்பு சம்பந்தம் சொல்கிறோம் உடம்புக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்குது ஆ சம்பந்தம் இருக்குன்னாலே ரெண்டுன்னு அர்த்தம் சம்பந்தம் இருக்கிறது சம்பந்தத்துடைய பொருளுக்கு வேறாக இருக்கிறதாகத்தான் அர்த்தம் என்னுடைய புத்தகம் என்னுடைய புத்தகம் எனக்கு வேறானது என்பதை போல என்னுடைய உடல் எனக்கு வேறானது என்னுடைய உடல் எனக்கு வேறானது ஞாபகம் வச்சுக்கோங்களேன் உங்களுடைய உடலும் உங்களுக்கு வேறானது அப்போ நான் அப்படி படிக்கணும் எனக்கு ஞானம் இருக்குது உனக்கு அஜ்யானம் இருக்குது மண்டுன்னு சொல்லப்படாது இன்னொருத்தனுக்கு அஜ்யானம் இருக்கிறத பற்றி நமக்கு டாப்பிக்கே கிடையாது எனக்கு ஞானம் வரணும் என்னுடைய ஜ்யானமே இன்னொருத்தருடைய இன்னொருத்தரையும் புரிஞ்சுக்கிறதுக்கு போதுமானது நான் என்ன உணர்வாக புரிஞ்சால் உங்களை பார்க்குற போது என்னவான்னு நினைக்க போகிறேன் நான் தான் நீங்கள்ன்னு நினைக்க போகிறேன் நான் வேற நீங்கள் வேற கிடையாது உணர்வின் மீது பல உடல்கள் கற்பிக்கப்பட்டு இருக்கின்றன அயம் தேகா இந்த உடம்பு சொன்னேன் இல்லையா இந்த பாழா போன உடம்பு அப்படின்னு சொல்கிறது என்ன புண்ணியம் செஞ்சுதோ தெரியல இந்த உடம்பு அப்படின்னு சொல்லலாம் என்ன புண்ணியம் செஞ்சுதோ தெரியல இந்த உடம்பு இது வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லலாம் இல்லாட்டி என்னென்னா என்ன பாவம் செஞ்சதோ இந்த உடம்பு அனுபவிக்கிறது நோயை அனுபவிக்கிறது ஆகையினால தேகா மம அயம் தேகா மம தேகா அயம் தேகா இது நிர்தேஷாத் என்று குறிப்பிடப்படுவதால் நிர்தேஷாத்னா என்னுடையது இது என்று குறிப்பிடப்படுவதால் உடலானது என்னுடையது என்றும் இது என்றும் குறிப்பிடப்படுவதால் கதம் புமான் ஆத்மகா ஆத்மா தேகா சாத் இந்த சாதாரணமான உடம்பாக இருக்க முடியும் சோற்று துருத்தி மலப்பாண்டம் இப்படிலாம் திட்டுறாங்க இந்த உடம்பு ஆகையினால இப்பேற்பட்ட இந்த உடம்பாக எப்படி இருக்க முடியும் ஆக இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கு அகம் திருஷ்டிருத்தையா சித்தா தேகோ திருஷ்யத்தையா ஸ்திதா மமாயமிதி நிர்தேஷாத் கதம் சாத் தேக கஷ் புமான் எப்படி உடலாக இருக்க முடியும் ஆத்மா எப்படி உடலாக இருக்க முடியும் ஆத்மா எப்படி உடலாக இருக்க முடியுங்கிறத நீங்கள் எப்படி மாற்றணும் நான் எப்படி உடலாக இருக்க முடியும் நீ எப்படி உடலாக இருக்க முடியும் அவ்வளோதான் நான் எப்படி உடலாக இருக்க முடியும் நீ எப்படி உடலாக இருக்க முடியும் உடல் மாயக்கற்பனை உடலின் நிகழ்ச்சிகள் மகா மகா மாயக்கற்பனை நமது வாழ்க்கை மாயம் உலகே மாயம் வாழ்வே மாயம் பாட்டு கரெக்டு தான் வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் காதல் தோல்வியில் பாடுற பாட்டு சினிமாவில் ஆனால் சத்தியமே அதுதான் சத்தியமே அதுதான்ப்பா ஏதோ வந்து இது பிரச்சனை வந்த உடனே வேதாந்தம் பேசுகிறது ஏதோ பிரச்சனை வந்தவுடனே வேதாந்தம் பேசுறது பிரச்சனை இல்லைன்னு உடனே மறந்து விடுறதுண்ணா இப்படி அப்படியாவது வேதாந்தம் பேசுகிறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் விஷயம் புரிஞ்சு பேசுகிறாங்களான்னு தான் தெரியணும் புரிஞ்சு சொல்கிறாங்களா புரியாமல் சொல்கிறாங்களா இப்போ நம்ம நேரம் ஒதுக்கி இதுக்குன்னு நமக்கு பிரச்சனை இருக்கோ இல்லையோ படிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணி இருக்கோம் எல்லாேருக்கும் பிரச்சனை இருக்க இருக்கும் ஆனால் இதெல்லாம் எப்படி ஒதுக்கிறதுன்னா பிரச்சனையே ஒரு மாயக்கற்பனை இன்பமும் துன்பமும் ஒரு மாயத்தோற்றம் கனவுக்கு நிகர் அஹ மமாயமிதி நிர்ஷாத் கதம் சார் தேக்புமா அடுத்த ஸ்லோகம் அஹம் விக்காரஹீனஸ்தூகோ நித்தியம் விக்காரவான் கேகன் அகம் விக்காரஹீனா அகம் விக்காரஹீனான் மாற்றமற்றவன் ஏற்கனவே சொன்னோம் அது அகம் ஏற்கனவே படிச்சிருக்கோம் இது திரும்ப திரும்ப வருகிறது அங்கே நிர்விகாரகா படித்தோம் இங்கே விகாரஹீனஹான்னு படிக்கும் விக்காரஹீனஹான்னா என்ன அர்த்தம் விக்காரமற்றவன் து பருவம் மாறுகிறது சின்ன குழந்தையாக இருந்தபோது நான் குழந்தையாக இருந்தேன் நான் வாலிபனாக இருந்தேன் நான் நடுவயது உடையவனாக இருக்கிறேன் நான் முதியவனாக ஆவேன் ஆக உடலினுடைய பருவங்கள் மாறும் நான்கிறது மாறாமல் கண்டினியூ பண்ணு உணர்வு மாறாமல் தொடர்ந்து இருக்கிறது உணரப்படுகின்ற உடல் தேகஸ்து நித்தியம் விகாரவான் தேகமோ எனில் க்ஷணக் கணம் மாறின் இருக்கு நமக்கு தெரியல ஒரு ஒரு க்ஷணமும் இந்த உடம்பு மாறிக்கின்றே இருக்கு மனசும் மாறிக்கின்றே இருக்கு மாறுறது தான் மகா மாயையினுடைய சுவாவம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்க நம்ம என்ன நினைக்கிறோம் கல்யாணம் ஆகி என்ன அன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே என்னைக்கு இருக்குன்னு நினைக்கிறோமா இன்றைக்கே என்ன ப்ராப்ளம் வருதோ தெரியாது ஆனாலும் கூட ஒரு வார்த்தைக்கு ஒரு ஒத்துக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன இருது நான் நாளாக நாளாக வளரலாம் அன்பு வளரலாம் இல்லாட்டி அன்பு தேயலாம் அன்பு மாறலாம் காலம்புற ரொம்ப பிரியமாக இருக்கலாம் மத்தியானம் கொஞ்சம் மும்முன்னு இருக்கலாம் பிரகாஷம்லாம் இது கிராஃபிக் தான் இப்படி இப்படி போயிட்டு போய்ட்டு வரும் அது ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தால் அது மேனியாங்கிறாங்க ரொம்ப கீழே போயிடுதுன்னு சொன்னா அது எக்ஸ்ட்ரீம்ங்கிற இன்னொரு வேற இது கீழே போது எல்லாமே மாறித்தான் இருக்கும் சுவாவம் ஆக கசம் நித்தியம் விகாரவான் தேகஸ்து அந்த விக ஹீனஸ்தூன் அந்த தேகத்துக்கு போட்டுக்கணும் தேகஹாத்து தேகமோ எனில் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கிறது உணர்வோ எப்பொழுதும் மாறாததா இருக்கிறது உணரப்படுகின்ற உடலோ எப்பொழுதும் மாறிக்கொண்டிருப்பதாக இருக்கிறது இது எப்படி தெரிகிறது நான் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தியா அப்படின்னா இப்படி பாடம் நடத்தினாலே புரியறதுங்கிறார் உங்களுக்கு புரியும் தான் நம்பின்னு இருக்கேன் சாட்சா பிரதீயத்தை இதி சாட்சா பிரதீயத்தை இதுக்கு ஒரு கருவியும் தேவையில்லை நமக்கே தெரிகிறது மாறுவதையும் நான் அறிகிறேன் மாறாத ஒரு தத்துவம்தான் இந்த உடலில் இருந்து கொண்டு மாறுகின்ற தத்துவங்களை அறிகிறது மாறுவதை அறிவதற்கு மாறாததொன்று இருக்க வேண்டும் இல்லை என்றால் மாற்றங்களை அறிவதற்கு மாற்றங்களை அறிவதும் மாறுவதாக இருந்தால் அந்த மாற்றத்தையும் அறிவது வேறொரு மாறாததாக இருந்தே வேண்டும் அப்புறம் எங்கே முடிக்கிறது ஏதோ ஒரு இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் ஆக மாறுவதை அறிவது மாறாதது உணர்வு மாறாதது உணரப்படுபவைகள் மாற்றமுடையவைகள் இஷா பிரத்தியத்தைங்கிறார் நேரடியா இது பண்ணுகிறது நேரடியா உணர்றேன் இது யாரும் சொல்லித்தர வேண்டும் ஆசிரியர் சொல்லி கொடுக்குறது நீ தானே உணர் நீ உணர்றியா இல்லையா உன்னுடைய பருவங்களை மாறுகிற பருவங்களை உணர்றியா இல்லையா ஓ மனசு மாறுறதுங்கிறது தெரியறதா இல்லையா நீ மாறாம இருக்கிறதுனால தானே அது மாறுறது தெரியறது உனக்கு அப்படின்னு சொல்ற போது பாடம் நடத்துற போதே புரியுறதா பாடம் நடத்தி முடிச்சதுக்கு பிறகு பாத்ரூம்ல போய் புரியுறதா பாடம் நடத்தின் இருக்கிற போதே புரிய சாட்சா பிரத்தியத்தை நேரடியாக பிரத்தியத்தை நேரடியாக விளங்குகிறதுன்னு அர்த்தம் அபரோட்சத்தையா அனுபூயத்தேத்தியா அபரோக்ஷமா அனுபவிக்கப்படுகிறது அபரோக்ஷத்தையா பிரத்யக்ஷத்தையா அனுபூயத்தே நன்றாக இந்த அனுபவம் இருந்து கொண்டிருக்கிறது மாறாத அனுபவம் இருக்கிறது மாறுகிற அனுபவமும் இருக்கிறது நான் யார் மாறுபவனா மாறாதவனா அதான் கேள்வி சமத்தா என்ன சொல்லுவோம் பதில் மாறாதவன் நான் மாறுகிறது நான் அல்ல அப்படின்னு வகுப்புலையாவது சொல்லுவோம் ரெண்டும் நான் சொல்லக்கூடாது ரெண்டும் நானாக இருக்கிற மாதிரி தோன்றினாலும் அந்த மாறுகிற நான் உண்மையில்லாத நான் மாறாத நான் உண்மையான நான் புரியுறது இல்லை மாறாத நான் உண்மையான நான் நானும் பொய்யை நடத்துவோன் நான் பாரதியார் சொன்ன மாதிரி புரிஞ்சுக்கணும் ரெண்டு நானும் நானே வச்சுக்கின்றாலும் ஒரு நான் என்ன நான் போலி நான் இந்த நான் உண்மையான நான் ஆகையினால நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் வாழ்க்கை முழுவதும் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிறோம் இந்த பொய்யான நானுக்குத்தான் பொய்யான நான் தான் சண்டை போட்டுக்கிறது உண்மையான நான் சண்டை போடாது அது அவ்வியவகாரம் இந்த பொய்யான நான் தான் விவகாரம் பண்ணி அன்பா இருக்கவும் சண்டை போட்டுக்கவும் என்னெல்லாமோ படாது படலாம் படுத்து ஆ கதம் சியாத் அப்படி இருக்கும் பொழுது இந்த இது நேர புரிகிறது அப்படி இருக்கிற போது எப்படி உடலாக இருக்க முடியும் திரும்ப திரும்ப இதே பல்லவி ஆத்மா எப்படி உடம்பாக இருக்க முடியும் மாறுற உடம்பாக இருக்க முடியும் அதை போடணும் மாறுற உடம்பாக எப்படி இருக்க முடியும் அறியப்படுகிற உடலாக எப்படி இருக்க முடியும் சரி முப்பதாவது ஸ்லோகத்தில் ஒன்று சொன்னார் ஸ்ருத்தியா யுக்தியாச்ச பூருஷம் அப்படின்னு யுக்தினாலேயும் ஸ்ருத்தியினாலேயும் நான் சொல்கிறேன் ஆத்மாவை பற்றி கேடுன்னு சொன்னார் தேகாத்மவாதியை பார்த்து சூன்யாத்மவாதி தேகாத்மவாதி அவர்களை பார்த்து சொன்னது எங்கள் முப்பதாவது ஸ்லோகத்தில் முதல் வரி இப்போது முப்பத்தி ஸ்லோகம் முப்பத்தி ஸ்லோகம் முப்பத்தி ஆறு இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் ஸ்ருதி பிரமாணத்தை காட்டுறார் வேத பிரமாணத்தை கொண்டு வரார் நீ பாட்டுக்கு சொல்லிகிட்டே போயிருக்கீ போயிருக்கிய இதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா வேதம் சொல்லுகிறதப்பா நான் இத்தனை நேரம் சொன்னது ஸ்ருதி சம்மத யுக்தி ஸ்ருதிக்கு ஒத்த யுக்தி வேதத்தில் சொல்லியிருக்கிற கருத்துக்கள் அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன் அது மாத்திரமல்ல வேதம் நம்ம அனுபவத்தை தான் பேசுகிறது வேதம் நம்முடைய அனுபவத்தைத்தான் பிரித்து விசாரம் பண்ணுகிறது நான் என்பதை நம்மிடத்திலே நாம் பகுத்தறிகிறோம் நான் யார் நான் யார் உடலா உள்ளமா உணர்வா இதுதான் நான் யார் உள்ளமா உடலா உள்ளமா உயிரா உணர்வா இது போகும் நான் யார் இந்த கேள்வி போடணும் உடலா உள்ளமா உயிரா உணர்வா கேள்வி பட்டி வைக்கலாம் நான் இவ்வளவுலாம் எல்லாம் சொல்லிட்டு உடலே உடலே நான் என்று சொல்லி என்னுடைய கட்டு என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன் அப்படின்னு சொல்ல வழக்காடு மன்றம் அப்படி வச்சுக்கிறோன்னு வச்சு ரொம்ப நேரம் எல்லாம் கருத்துக்கலாம் எனவே இப்படி எல்லாம் நாம் சொல்லுவதால் உள்ளமே நான் என்ற கருத்தை சொல்லி என்னுடைய ந நன்றி கூறி விடை நிறைவு செய்கிறேன் அப்புறம் நிறையெல்லாம் காரணங்கள் எல்லாம் சொல்லி கதையெல்லாம் சொல்லி உயிரே நான் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் அப்புறம் கடைசியில் உணர்வே நான் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர் என்ன பண்ணுவருவோம் அவர் இவர்கள் எல்லோரும் சொன்னதெல்லாம் சரிதான் அப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில் உணர்வே உண்மை என்று நான் தீர்ப்பு சொல்லி தீர்ப்பு சொல்லி இந்த வழக்கை நிறைவு செய்கிறேன் கேள்விக்கு பதில் எப்படி போட்டு இருக்க வேண்டியிருக்கு இதுக்கு என்ன பிரமாணம் வேதத்தில் ஏதாவது சொல்லியிருக்கா அப்படின்னா சொல்ற யுத்தியா தயா புருஷ லட்சணம் விநிர்ணி தம்பிண கதம் சாத் தேக்புமான தய புருஷலம் விமூனேகி வேதத்துல சொல்லியிருக்குன்னு ஒரு மந்திரத்தை கோட் பண்ற இது வந்து இந்த மந்திரம் வந்து மகாநாராயண உபனிஷத்தில் இருக்குது மகாநாராயண உபனிஷத்தில் இருக்குது ரொம்ப பிரசித்தமாக இருக்குது இப்போவும் எல்லாம் இங்கே பாடசாலையில் இப்போ பையங்களுக்கெல்லாம் கூட இந்த மந்திரம் தெரியும் அது ரொம்ப தமிழ்நாட்டில் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய அதாவது பிராமணர்கள் ஓதக்கூடிய வேத மந்திரங்களில் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஒரு சன்னியாசி வந்து சொல்லுவாங்க நகர்ம நான பிரஜ யாதனேன பூர்ண சொல்லுவாங்க அந்த மந்திரத்துக்கு முன்னால் வருது யாத் பரநா பரமஸ்தி கிஞ்சித் யஸ்மா நாணீயோ நஜோஸ்தி கஷ்டித் விரக்ஷவஸ்தப்தோ திவிதி கஸ்தே நேதம் பூர்ணம் புருஷேண மந்திரம் சொல்லுது இது ஒரு இருக்கும்போ ரெண்டு லைன் சொன்னால் ஒரு இருக்குன்னு சொல்லுவோம் இந்த மந்திரம் பாருங்க முடிக்கிற போது எப்படி இருக்குன்னு பாருங்கள் பூர்ணம் புருஷேண சர்வம் எஸ்மா பரமஸ்தி கிஞ்சித் மந்திரதுக்கு அர்த்தம் சொல்றேன் எஸ் மாத் பரமஸ்தி கிச்சித் எஸ்மாத் பரம் அப்பறம் கிஞ்சித் நாஸ்தி எதுக்கு மேலாக எதுவும் இல்லையோ எந்த ஒரு தத்துவம் உணர்வு தத்துவத்திற்கு மேலாக எதுவும் இல்லையோ நீங்க புரிஞ்சுக்கணும் எஸ் மாத் பரம் நாஸ்தி கிஞ்சித் எது மிக சிறியதாகவும் இல்லாமல் பெரியதாகவும் இல்லாமல் இருக்கிறதோ எஸ்மான் திகஷ்டித் யாதொன்று சிறியதும் பெரியதுமாக இல்லாமல் இருக்கிறதோ இந்த மந்திரம் தொடங்குற என்ன சொல்லிடுச்சுன்னா அணுவிற்குள் அணுவாகவும் பெரியதற்குள் பெரியதாகவும் இருது அது இருப்பது அதுன்னு ஆரம்பிக்கிறது இந்த மந்திரத்தினுடைய ஸ்டார்டிங் அணோரணி யான் மகதோ ஆத்மா குஹா யான் நிஹிதோசந்தோ அப்படின்னு இந்த மந்திரம் தொடங்குகிறது ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கு அது அணுவும் அல்ல அது பெரியதும் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் அணுவுக்கும் பெரியதற்கும் ஆதாரம்னு அர்த்தம் அது சிறியதுமல்ல அது பெரியதுமல்ல எஸ்மாணி யோ நஜஸ்தி கஷ்டித் விர்ச இவஸ்தரம் போன்று அசையாதிருக்கிறது திவிதிஷ்டே கஸ்தே நேதம் அந்த ஒன்றுதான் இருக்கிறது ஏ நேதம் பூர்ணம் புருஷேண சர்வம் அந்த பூர்ணமான புருஷனால்தான் இவை அனைத்தும் வியாபிக்கப்பட்டிருக்கிறது நீ ஞாபகம் வச்சுக்கணும் இன்னொரு உபநிஷத்தின் உபநிஷத்தில் ஐத்திரைய உபநிஷத்து மகா வாக்கியம் பிரஜானம் பிரம்ம உணர்வே பிரம்மம் உணர்வே பிரம்மம் நிறைய விஷயங்கள் இதில் ஓடும் பூர்ணம் புருஷேன சொர்வம் இந்த புருஷங்கிற சப்தத்துக்கு நேற்றுக்கு ஒன்று என்ன புரி உஷதி இத்தி புருஷகா பூரையதி சர்வம் இத்தி புருஷகா பூரையதி சர்வம் இது புருஷகா அனைத்தையும் வியாபித்திருப்பது நிறைவு செய்வது அனைத்தையும் நிறைவு செய்வது நான்கிற ஒரு தத்துவம் தானே இந்த உடம்பையே நிறைவு செய்கிறது உணர்வாகிய நான்கிற தத்துவம் தான் அனைத்து உடல்களையும் நான் என்ற குறிப்பிடப்படுகின்ற அந்த வஸ்து பிரதித்திங்கரம் நாஞ்சி எஸ்மா நிதி கஷ்டித் விர்தோோவிஷத்தேகஸ்தேதம் பூர்ணம் புருஷேன் நம்மண்பர்த்து லிங் எமம் எங்கிந்திர புருஷலட்சம் தயா ஸ்ருத்தியான்னு அர்த்தம் எஸ்மாத்பரமிதி தயாஸ்ருத்தியா எஸ்மாத் பரம் என்கின்ற அந்த ஸ்ருதியினால் வேத மந்திரத்தினால் புருஷ லக்ஷணம் விநிர்ணீத்தம் புருஷ லட்சணம்னு சொன்னால் ஆத்ம லட்சணம் விசேஷேன நிர்ணீத்தம் ஆத்மாவினுடைய லக்ஷணமானது நன்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது புருஷ லட்சணம் புருஷ லட்சணம்னா ஆத்ம லட்சணம் ஆத்ம லட்சணம்னா என்ன லக்ஷணம் இங்கே பக்கத்தில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கல தானே என்னோட லக்ஷணம் ஆத்ம லட்சணம்னா என்னோட லக்ஷணம் உன்னோட லட்சணம் எல்லாத்தோட லட்சணம் யதார்த்த லட்சணம் விசேஷன நிர்ணயித்தம் நன்றாக இருக்கிறது இந்த விமூடேனங்கிறது இந்த விமூடேனேங்கிறது வந்து விமூடனால் அப்படின்னு இருக்கு அப்புறம் விமூடேன நிர்ணயித்தம்னு அர்த்தம்னா இந்த இடத்துல மயக்கமற்றவர்களால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது விமூடஹானா விகத மூடகா ரெண்டு மீனிங் இதுக்கு சொல்றாங்க விகத மூடகா அர்த்தம் இந்த வி போட்டாலே என்ன அர்த்தம் பண்ணலாம் மூடத்தனம் நீங்கியவன் அர்த்தம் மயக்கமற்றவன் மோகமற்றவன் விமூடேனி விநிர்ணீத்தப்படி போட்டு இல்லாட்டி விமூடேன புருஷேன கதம் தேக குமா புமாத் அப்படின்னு கேட்கலாம் ஆனால் அது பொருந்தலை இதோடு நிறுத்திக்கு விமூடேன நிர்ணீத்த விமூடேனி தயா பிரசித்தையா தைத்திரீய்ருவா இது கரணே திருத்தயா விமூடேன விகத மூடபாவேன அதி சதுரேன ஸ்ருத்தியர்த்த விவேச்சன குசலேன இத்தியா ஸ்ருத்தியா விமூடேனச்ச அப்படி போட்டுக்கணும் ஸ்ருத்தினாலும் ஸ்ருத்தினாலும் இந்த ஸ்ருதியை சிந்திக்கக்கூடிய மகாத்மாக்களாலும் அப்படின்னு போடணும் ஸ்ருத்தினாலும் ஸ்ருதியை சிந்திக்கக்கூடிய மகாத்மாக்களாலும் தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறது ஸ்ருத்தியா விநிர்ணீத்தம் அப்புறம் என்னது அந்த ஸ்ருதிக்கு பொருள் சொன்ன பெரியோர்களாலும் தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறது தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறது விநிர்ணித்தம் விசாரிய ஸ்தாபிதம் விசாரம் பண்ணி உறுதி செய்திருக்கிறார்கள் இல்லாட்டி இப்படி பிரிக்கணுங்கிறாங்க அதாவது ஹே விமூட ஹே விமூட அப்படிங்கிறது வந்து விமூடேன இருக்கு அதை வந்து என்ன பண்ண சொல்கிறார் இது வந்து ரெண்டாவது தான் விமூடேனங்கிறது மகாத் மகாத்மாக்களால் தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கு இல்லை இந்த விமூடேனவ வந்து சுருத்தியா விநிர்ணியத்தை நிறுத்திக்கணும் விமூடேனா போடக்கூடாது ரெண்டாவது அர்த்தத்தில் நீங்கள் புரிஞ்சுட்டா போகிறோம் ஹே விமூட ஹே விமூடேனு இருக்கு இல்லையா கதம் புமான் தேக ஓ முட்டாளே எப்படி அதாவது ஹே விமூட தொயா நான் உன்ன மாதிரி முட்டாளால் தீர்மானம் பண்ணப்படலை மகா பண்டிதர்களால் தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கேன் அப்படி சொல்லி தேவையில்லை அப்படி ஒரு அர்த்தம் சொல்லலாம் ஆனால் அது ரெண்டு செகண்டரி மீனிங் தான் ஆனால் இதோட நிறுத்திக்கலாம் கசம் சியாத் தேக கஃப்புமான் எப்படி உடலாக இருக்க முடியும் நாளை பார்ப்போம் தொடர்ந்து ஓம் ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே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 ओम ஆன்பர்வாழி பராமே ஓம் ஷாதி ஹரி ஓம் ஆதிகுநாஸ்